வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ரசிப்போம் மரங்களை நட்டு வைத்தார் அப்படின்னு பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் அதே போல தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் சாலையோரங்களிலே அன்னச்சத்திரங்கள் பலவும் கட்டி வைத்தனர் படிச்சிருக்கிறோம் சில அரசர்கள் திண்ணைகளுடன் கூடிய ஆலயங்களை கட்டி வைத்தனர் நடந்து செல்லும் பொழுது பயனடைவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்புகள் உதவியாக இருந்திருக்கும் ஆனால் அந்த பாதசாரிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை அளித்திருக்கும் இதே போலதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் தினசரி நம்முடைய பேருந்து பயணத்தின் போதும் சரி அல்லது மற்ற இடங்களிலும் சரி சிறிய சிறிய உதவிகள் மனிதர்களுக்கு தேவைப்பட்டுக்கொண்டே இருக்கும் எங்காவது ஒரு நாள் பேருந்தில் ஏறும் பொழுது ஒரு முதியவர் அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு இயலாதவர் அந்த பேருந்தில ஏறுகிறார் நாம் இருக்கையிலே இருந்து எழுந்து அவருக்கு இடம் கொடுத்து பாருங்களே மனதார வாழ்த்து செல்வார்கள் அல்லது மனதிற்குள்ளாவது இவர் நல்லா இருக்கணும் நினைப்பாங்க ஏனென்றால் அதுதான் உண்மையிலேயே மனித நியாயம் அப்படிங்கிறது அந்த உதவி அப்படிங்கிறது அந்த உதவியை பெறக்கூடியவரையும் பொறுத்து அதை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை அந்த உதவியை பெறக்கூடியவருக்கு இருக்குமாயின் அவர் மிகப்பெரிய உதவியாக அதை கருதுவார் அது ஒரு சிறிய விஷயம் அப்படின்னு விட்டுட்டு போயிட மாட்டார் அதே நல்ல வெயில் நேரத்துல தண்ணீர் கேட்டு வரும் ஒருவருக்கு நீங்க தண்ணீர் வழங்கி பாருங்களே அல்லது உணவே இல்லை அப்படின்னு தேடி வர்ற ஒருத்தருக்கு சூடான உணவு தான் கொடுக்கணும்னு இல்லை நம்மகிட்ட இருக்கிற பொருளை வழங்கி பாருங்களேன் மனதார ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் அது சிறிய உதவி அப்படின்னு தெரியாது மிகப்பெரிய விஷயமாக கருதி நன்றி சொல்வார்கள் இதுதான் மனிதம் அப்படிங்கிறது அத்தகைய உதவியினையும் மிகப்பெரியதாக கருதக்கூடிய நிலையில் இருப்பவரை பார்த்து நாம் உதவி செய்ய வேண்டும் வல்லவர் சொல்லும் நாம் சிறிய திணையளவு ஒரு நன்மையை செய்தாலும் அதனை பெறக்கூடியவர் ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மையை கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய உதவியாக கருதுவார் அதுவும் எப்படி பல வகையிலும் நமக்கு பலன் தரக்கூடிய பனைமரத்தை விடவும் மிகப்பெரிய உதவியாக அதை கருதுவார் அப்படின்னு வள்ளுவர் விளக்கிறார் இயன்றவரை உதவுவோம் நமக்கு கிடைக்கும் உதவியும் அத்தகைய மிகப்பெரிய உதவியாக கருதி நன்றி செலுத்துவோம் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் பதினொன்று குரல் எண் நூத்தி நான்கு திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன்தெறிவர் மீண்டும் குரல் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன்தெறிவர் இந்த நாள் இணைய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி